ஒருவர் விரும்பும் அவர் அல்லாஹுவை புகழட்டும் அதை அதாவது மற்றவர்களிடம் கூறட்டும் மற்றொரு அறிவிப்பில் தான் நேசிப்பவர்களிடம் மட்டும் சொல்லட்டும் என்று தான் வெறுக்கக்கூடிய நல்லது அல்லாத தீய கனவை கண்டால் அது ஷைதானிடமிருந்துள்ளதாகும் எனவே அதன் தீமையை விட்டும் அல்லாஹுவிடம் அவர் பாதுகாப்பு நிச்சயமாக அது அவருக்கு இடைஞ்சல் தந்துவிடாது என்று நபி அவர்கள் கூறினார்கள் ஒன்பது எட்டு முஸ்லிம்